வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா அறியாமையுடன் தன்னடக்கம் இல்லாமல் ஒருவன் நூறு வருடங்கள் வாழ்வதை விட அறிவுடன் தன்னிறைவோடு ஒருவன் ஒரே நாள் வாழும் வாழ்க்கையே மேலானது ஆம் அறியாமையுடன் தன்னடக்கமில்லாமல் ஒருவன் நூறு வருடங்கள் வாழ்வதை விட அறிவுடன் தன்னிறைவோடு ஒருவன் ஒரே நாள் வாழும் வாழ்க்கையே மேலானது என்கிறார் புத்தர் நன்றி வணக்கம்